முஸ்லிம்கள் மக்காவில் இருந்து அவர்கள் ஒன்று கோடி நேரத்தை முடிவு செய்து கொள்வார்கள் ஒரு நாள் இது பற்றி எல்லோரும் கலந்து ஆலோசித்தனர் அப்போது சிலர் கிறித்தவர்களைப் போன்று மணி அடியங்கள் என்றனர் வேறு சிலர் யூதர்கள் வைத்திருக்கின்ற கொம்பை போன்று நாமும் கொம்புதலாம் என்றனர் அப்போது உமர் ரதியாஹர்கள் தொழுகைக்காக அழைக்கின்ற ஒருவரை ஏற்படுத்தக்கூடாதா என்றனர் உடனே பிலால் ரதியல்லாஹரிடத்தில் பிலாலை எழுந்து தொழுகைக்காக அழையும் என நபி சொல்லாஹு அலைங் வல்லம் அவர்கள் கூறினார்கள்